வணக்கம் டிசம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொதறிவு குவியலுக்காக லி சமிஸ்தா ஊராட்சி ஒன்றின் நடுநிலைப்பள்ளி பட்டி நாமக்கள். நேற்றைய கேள்விக்கான பதில்களை இன்று காண்போம் வங்காளத்தின் துயரம் என்று அழைக்கப்படும் நதி தாமோதர் இந்தியாவில் கோதுமை களஞ்சியம் என்று அழைக்கப்படும் மாநிலம் பஞ்சாப் தகவல் அறியும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அமலுக்கு வந்தது இனி இன்றைய கேள்விகளை காண்போம் இளம் இந்தியா என்ற பத்திரிகையை நடத்தியவர் யார் சென்னை சுதேசி சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டி எது கியூபா நாட்டின் பணத்தின் பெயர் என்ன இன்றைய கேள்விக்கான பதில்களை நாளை நச்சினையின் பொதறிவு குவியலில் காண்போம் நன்றி வணக்கம்